ஒன்பது நம்மில் ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் தூங்கலாமா என உமர் அதி அல்லாஹன் அவர்கள் நபி அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் ஆம் உங்களில் ஒருவர் குளிப்பு கடமையானவராக இருக்கும் போது உழு செய்துவிட்டு தூங்கலாமா என நபி சொல்லாஹு அலிஹி